சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கோபிகைகள் பாடக்கூடிய அந்த உயர்ந்த அழுகையான விரக தாபத்தில் சொல்லக்கூடிய கீதத்தை பார்த்துடணும் கடைசியில் விட்ட இடத்துலேருந்து தொடர்வோம் விவரமா பார்த்தேன் விட்ட இடத்துல தொடருவோம் இருபத்தி அஞ்சு வரைக்கும் சொல்லியிருந்தோம் மதுர ஜனங்களுக்கு மதுரையா மதுரா வட்டா மதுரா அங்கதான கண்ணன் தோண்டினது அந்த ஜனங்க அந்த நகரம் அது அந்த நகர ஜனங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி நல்லபடியாக மதுரமாக இனிய பொழுதாக நிஜமாகவே குட் மார்னிங்கிற மாதிரி ரொம்ப மதுரமான பொழுதாக விடுகிறது நமக்கு வந்து ரொம்ப பேடாகிடுத்து அவர்களுக்கு அப்படி ஆகிடுத்து நம்ம எல்லாவற்றையும் பந்துக்கள் உறவினர்கள் நண்பர்கள் நம்முடைய குழந்தை குட்டிகள் கணவர்கள் பெற்றோர்கள் வீடு எல்லா விதமான ஒரு பந்தத்தையும் தொடர்ந்து நிஜமாகவே அவருக்கு வந்து நம்ம கைக்கரியம் பண்ணுறதையே நம்முடைய ஒரு புருஷார்த்தமான விஷயம் இப்போ அவன் வந்து மதுரைக்கு போகலாம் திரும்ப மாட்டானே அவர்களுக்கு வந்து இந்த பொழுது இரும்பியாக முடிஞ்சிருக்கேன் நமக்கு தான் வந்து துக்கம் கொடுக்குறது அவருடைய மதுரையில் நுழையக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய புன்சிரிப்பும் அதனுடைய கடைக்கண் பார்வை இருக்கேன் பார்வை ஒன்றே போதுமேன்னு சொல்கிறார் இல்லையா பார்வை ஒன்றே போதுமே அந்த அது இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தாமரை முக்கத்தினுடைய அந்த மது தேனை அவர்கள் வந்து குடிக்கப் போகிறார்கள் விடாமல் என் பெண்களை கிருஷ்ணன் இயல்பாகவே நல்ல மனசுக்கு கொண்டவன் தான் இருந்தாலும் அவனுடைய அந்த மதுரமான மதுரமான அப்படியே சுக்கமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளால் உள்ளம் ஹிருதயம் கவரப்பட்டு தன்வசம் இழந்து வெட்கத்தோடு இருக்கக்கூடிய புன்னகையால் அவர்களுடைய தேட்டைகள் அவர்களுடைய விலாசங்கள் நடைமுறை பாவனைகளால் பிரமித்து அங்கே நிற்பார்கள் இது அதெல்லாம் நகரத்து ஜனங்களாச்சேன் நிற்பார் ஃபஸ்ட்டு அவர்கள் சொல்கிறதுக்கு சத்தியமாகவே வருது ஏன்னா அவர்கள் வந்து பக்தர்கள் சொல்றது சத்தியமாக எதே அந்த திருவுக்கரா திருவுக்கிரா பார்த்த உடனே அங்கே நின்று அவளை பார்த்து அவங்க உத்திரியத்தைப்படுத்தி எடுக்க போகிறாரு அப்படி அப்படி அப்படி இருக்கிற போது நாட்டுப்புறத்தான நம்மள்கிட்ட திரும்பி வருவானா எப்படி வரும் அந்த நகரத்து ஜனங்கள் ஸ்திரீகளை பார்த்தப்பறம் நாட்டுப்புறத்தார்களான இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளாக இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட திரும்பி எப்படி கண்ணன் வருவான் மதுரை போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய போற வழியில இங்க இருந்து போற இல்லையா தாசார்கள் போதர்கள் கந்தகர்கள் விஷ்டிகள் சத்துவதர்கள் இப்படி எருகுலத்தினுடைய பல விதமான பல பிரிவு வம்சங்கள் இருக்கு கோத்திரங்கள் மாதிரி வம்சங்கள் அவர்கள் அப்படிப்பட்ட சேர்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பார்கள் அவருடைய கண்களுக்கு இன்னைக்கு பெரிய விருந்து அனுபவிக்க போகிறார்கள் அவன் வந்து குண இருக்கான் வாஸ்தவன்தான் குணாஸ்பதன் எல்லா நல் சத் கல்யாண குணங்களுக்கும் ஏக்க இடமா இருக்கான் கல்யாண குணங்கள் சர்வம் இருக்கக்கூடிய நான் லக்ஷ்மி காந்தன் தேவகி புத்திரன் அவர்கள் எல்லா தெரியும் அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும் ஞானம் இன்பு அவர்கள் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் இன்னைக்கு அவர்கள்லாம் பார்க்க போகிறார்கள் நமக்கு தான் வந்து துக்கமா இருக்கிறவர்கள் பார்க்க போறாரு அப்படிங்கிறாரு மேல இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் அந்த இதை முடிப்போம் பிற ஸ்லோகத்தோட அவருடைய புலம்பல் அவர்களுடைய கதர் அவர்களுடைய அப்படியே சோகத்தோட சொல்லக்கூடிய ஒரு புலம்பல் அதை வந்து கேட்போம் இருபத்தி ஆறுல இருந்து மைதம் नामभूत மைத்தது விருணிய நமூத் அக்கூர் அத்தீவரு அனுதம் ஜனம் பிரி நேஷதி பாரமனா மைத்தியகருணிய நாமூத் அக்கூர் அத்தீவருணு பிரியன அனதீரேஷ சமஸ்தி ர தமன்வமீர்த்தி துர்மரா அனூபி தவிரூபே தவம் சனோ பிரதிக்கூலமீக அனதீரேஷ சமஸ்துரம் தமன்வமீர்த்தி துர்மரா தவிரருப்பேம் சனோ பிரதிக்கூலமீக நறையோப்பேத்த மாதவம் கிம் நோக்கன் குலவருபாண்ட முக்குந்தசாமிஷாஜா தவேன விதம்சித்தீனேரம் நரையோச்ச மாதவம் கிம் நோக்கரிஷாண்டா நமஷாஷ்டம்சிதினேரம் எனுராகலித்தவிடவல் லீலாவலோக்கரிணராசோஷியம் நிதஸ்மனா க்ஷணமிவணதாயுநா கோப்பமோரந்தம் எனுராளித்தமிதவல் லீலாவலோக்கணராசோம் நித்தம க்ஷமிவ க்ணதாபிநாப்பு அதிம தமோரம் நயமனந்தோம் விஷன் குரராஜுரித்தலுரிதால வேணும் கணன் ஸ்மிடகடாட்சீன சித்தம் ஷுணோதி அமும அமுமூத்தே கம் பவேமையோஜமனா பரீ கோர்சன் குரர்ஜுரிதால வேணு கொணன் ஸ்பீட்டாட்சி ஷுணோத்து அமதம்வேம்தாவது இருபத்தியாரி முப்பத்தி ஒன்பதாவது அத்யம் மைத்திய அக்கருணூத் அக்கூர் அதிவதாரண யோசோ அனஸ்வா தும் ஜனம் பிரிம் நேஷ் பாரமன மைத்திய நாமூர் அத்தீவ் அத்தீவாரண தோசோ அனஸ்வாய் சுகித்தம் ஞனம் பிரிம் நேஷதி பாரமன அனீரேஷ தோர்தம் தமன்வமீர்த்தி துர்மரானோவரே தயம் நனோம் சனோயம் தைம் சனோ பிரதிகூழமீசே அனர்ஷமோரன்வமீச்சரீமரா அனோபிகே ஸ்தவருப்பேஷம் தவம்ச்ச நோய பிரதிக்கூலமீஷே நறைய மகாசுபேத்தம் கிம் நோக்கரிஷாண்ட துஸ்தாத்தேவம்சிலையாசுபேத்தம் ம் நோக்கரிஷ் நுளவா முக்குந்தசா நிஷாத் துஸ்தாத்தே தின விதம்சிரதீனாஸ்ரவல்கிரீலாவலோக்கணராசோஷியம் நேத்தஸ்மனா கஷமிவாப்போதித்தேம்தமோர்த்தம் எனுராளித்தமிரவல் लीला बलोका नोति यो नक्षये லீலாவலோக்கணராசோஷியம் நித்தம கணமிவணா விநம் கோப்போதிமோரந்தம் யோன்க்ஷய விரவவந்தசாபீத்தோம்விசன் குரரஜாச்சுரிதே வேணும் கொணன் ஸ்ஃீட்டகாட்சி கிருணோோதி கதம் பவேம யோன் நக்ஷயஜமனந்த சகாபரீத்தும் கோபேர் விஷன்ன குர ரஜகா சுரிதால வேணும் கொணன்னு ஸ்பிட கடாக்ஷ நிரீக்ஷனேன சித்தம் க்ணோட்டி அமுதேனோ கதம் பவேம சம்பார்ப்போம் இப்படி கதறார்கள் அவர்கள் புலம்புகிறார்கள் உருகிறார்கள் துடுக்கிறார்கள் ஏற்கனவே அந்த கோபிகா கீதத்தில் அந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறது இருக்கும் அப்படி தான் இப்படி இப்படிப்பட்ட ஏத்தத் விரசி இப்படிப்பட்ட செய்யை கொண்டவனும் டயையே இல்லாத கருணையே இல்லாத இவருக்கு யாராக அந்த அக்ரூரனு பேர் வச்சினி குரூரன் அக்ரூரனா குரூரத்தன்மை இல்லாதவர் அக்ரூரர் அக்ரூர்னா இன்னும் அடைமொழி சொல்லுண்டு அதிகமான குரூரத்தை கொண்டவன் அப்படி ஒரு ஒரு அர்த்தம் சொல்ல முடியும் அக்ரூரர் குரூரர் இல்லாதவனுக்கு எப்படா அக்ரூர்னு யார் பேர் வச்சது இந்த பேரவனுக்கு தகாதது ரொம்ப கொடியவனான இந்த அக்ரூரர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுண்டு துக்கப்பட்டுட்டு இருக்கிற நம்மளை கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் சமாதானம் பண்ணாமல் எங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் பிரியமான பிராணனை விட பிராணனை விட பிரியமான கிருஷ்ணனை வாஸ்தவம் பிராணனை விட பிரியமானவன் கிருஷ்ணன் அப்போ அப்படிப்பட்ட கிருஷ்ணனை நம்ம கண்ணு கேட்டாத இடத்துக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு அழிச்சுன்னு போகிறாரு தூரத்தை கூண்டு விட ஆஹா ஆஹா அத்வான பாரம் கண்ணுக்கு எட்டாவது இடத்துக்கு கும்பப்படுறாரு நம்மளுக்கு அனாஸ்வாசியம் நமக்கு சமாதானம் கூட பண்ணாமல் குடும்ப போடுறாரு இறக்கமே இல்லாத இந்த கிருஷ்ணன் கூட அவர் தான் குரூரர் எடுத்துன்னு இந்த கிருஷ்ணன் கூட தேரில் ஏதும் உட்காந்துட்டானே அம்மா அவர் கர்த்தால் நேற்று உடனே ஆயிடுத்து கிடக்கடன் கர்த்தால் வந்து ஏந்தால் மூஞ்சி அலமீந்தார் பல தேச்சார் வந்து கிருஷ்ணன் வந்து அம்மாட்ட வந்து பால் குடிச்சுட்டு அம்மாட்ட பால் வாங்கி குடிச்சுட்டு கொஞ்சம் வெண்ணையும் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் வந்து வாங்க அக்ரூரே அப்படின்னு ஏறிட்டான் பால் கேர பண்ணான் அம்மா யசோதையும் யசோதையும் நந்தகோபுரையும் கேர பண்ணால் மட்டும் ஏறிட்டான் பட்டுன்னு தேரில் ஏறிவிட்டான் அவனோட கூடவே பலராமலையும் இலையாச்சு ஏறி உட்காண்டான இறக்கமே இல்லை அந்த கிருஷ்ணன் ஏறி உட்காண்டான அவனை தொடர்ந்து இந்த கர்வம் பிடிச்ச துர்மதாக கர்வம் படித்த கிமரி பிடித்த இந்த கோபர்கள் கூட வண்டியில் வண்டிகளோட எல்லாம் வண்டிகளை பூட்டிட்டார்களே அவர்களும் அவசரப்படுறார்களே பெரியோர்களால தவிரேகை உபேட்சிதம் பெரியவர்களால் இது வந்து தடையே பண்ணப்படவில்லையே தடை செய்யலையே நிறுத்தவில்லையே தெய்வம் கூட நமக்கு வந்து பிரதிகூலத்தை பண்றதே அதான் எப்பவுமே தெரிஞ்ச விஷயமா தெய்வம் கூட நமக்கு பிரதிகூலம் பண்றதேன் நமக்கு அனுகூலமா இல்லையே அனுகூலமா இல்லை பிரதிக்கூலமா இருக்கேன் நமக்கு வந்து இடைஞ்சல் பண்றது எதிர்ப்படியாக இருக்கேன் நம்ம எல்லாம் ஒன்னா கூடி இந்த கிருஷ்ணனை போகாமல் தடுத்துடுவோம் நம்முடைய பெரியவர்களும் பந்துக்கணும் அரை நிமிஷம் கூட நம்மளால விட முடியாத அந்த கிருஷ்ணனுடைய அந்த பந்தம் நிமிஷார்த்த துஷ்ட ஜாதி அரை நிமிஷம் கூட அவனால் வந்து விட முடியாது அப்படிப்பட்ட முகுந்த சங்கம் அந்த கிருஷ்ணனுடைய சங்கத்தை மாதிரி விட முடியாது அப்படிப்பட்ட தெய்வத்தால் அவங்களை பிரிக்கப்பட்டே அதனால் அப்படியே வருத்தப்பட்டுருக்கும் அழுதுன்றக்கூடிய மனசு கொண்ட எங்களுக்கு என்ன வந்து கிணை கெடுதல் பண்ண முடியும் கண்ணனே போனப்பறம் இப்போ என்ன கெடுதல் பண்ண முடியும் அப்படி ஹே கோபிகளை எந்த கிருஷ்ணனுடைய அனுராகத்தால் அதாவது அவனுடைய அன்பால் ஸ்னேகத்தால் பிரியத்தால் அழகான அவனுடைய அழகான புன்னகை தான் புன்னகை இதுக்கேன் அது அதாலே அதுலேயே மாயை கலே அதிலேயே சம்பாரம் பண்ணிடுறான் புன்னகையாலே சம்பாரம் பண்ணிடலாம் முராரியான இவன் புராரியான பரமா பரமேஸ்வரன் சிரித்த மூணு புறத்தை எரித்தானவர் அது அப்போ அப்படிப்பட்ட மனோகரமான சல்லாபம் பேசுறதுன்னா அப்படியே ஒரு பேச்சு மதுரமான பேச்சு அப்படியே சல்லா பண்ண வேண்டியது உயிரை அப்படியே எடுத்துட வேண்டியது இந்த டப்புன்னு கிளம்பி போட வேண்டியது பட்டுன்னு அப்படி அவனுடைய விளையாட்டு பார்வை ஸ்மித வல்கு லீலாவலோக்க பரிரம்பண ராசகோட்டம் இப்படி ஆலிங்கன பன்னிண்டு இப்படி கொண்ட ராசக்கிரீடல் எங்களுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பல ராத்திரிகள்லாம் ஒரு கஷண மாதிரி போய அப்படிப்பட்ட கிருஷ்ணன் இல்லாமல் கிருஷ்ணானந்தத்தை அனுபவித்திருக்கிறார்கள் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்போ கிருஷ்ணனா இல்லாம விரக எப்படி நம்ம பொறுத்துப்போம் விரக வேதனையை கிருஷ்ணன் பொறுத்துப்போம் இந்த கிருஷ்ணன் வந்து சாயங்காலத்தை பலராமனோடு சேர்ந்து கோபர்களோடு அப்படியே சூழ்ந்து கொண்டும் அப்படி அந்த பசுமாடுகள்லாம் கூட்டம் கூட்டமாக வரும்போது அந்த குழம்புகள்லேருந்து வெளியில் கிளம்பக்கூடிய தூசுகள்லாம் படிந்த அழகான நெற்றியில் வந்து அந்த தூசுகள்லாம் அப்படியே இருக்கும் இந்த குந்தலங்கள் அதாவது சுருட்ட சுருட்டியாக இருக்கக்கூடிய அந்த தலைமுடி வந்து நெத்தியில் இருக்கும் முத்துமுத்தாக அந்த வேர்வு இருக்கும் அந்த இந்த குளம்படிகளால் எழுப்பப்பட்ட அந்த தூசி இருக்க அந்த தோழி அந்த கோதூளி அது அப்படியே படிஞ்சிருக்கும் அப்படி பார்ப்பது அழகா இருக்குமே அதையும் இருக்குமே மாலை அதாவது காட்டுல வந்து கிடைக்கக்கூடிய புஷ்பங்களால கொடுக்கப்பட்ட மாலையோட வருவானே வேடு காலம் அந்த புல்லாங்குடல் ஊதி கொண்டு வருவான் கோகுலத்தை பிரவேசிக்கிறவன் அவனுடைய புன்னகையோடு அப்படி பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு கடைக்கண்ணால் பார்வை நம்ம மனசை அப்படியே போட்டு ஒரு சுரட்டி சுழட்டி இழுத்துருவானே அப்படிப்பட்ட கிருஷ்ணன் இல்லாமல் எப்படி நம்ம உசிரோடு இருப்போம் எப்படி கிருஷ்ணன் இல்லாமல் உசிரோடு இருப்போம் அவன் தான் அந்தரியாமி வந்தால் பரமாத்மா வந்து தான் எப்படி இருப்போம் இப்படியே அவர்கள் கதர்கிறார்கள் புலம்புகிறார்கள் அந்த கோபிகா கீதத்தில் எப்படி அவர்கள் வந்து புலம்பினார்களோ அப்படியே நடக்கிறது மிக மிக கொடியவன் அக்ரூரன் குரூரனாக இருக்கக்கூடியவன் அக்ரூரன் சொல்லப்படுது அதாவது ஆங்கிற இது வந்து நெகட்டிவ் காமிக்கிறது பாசிட்டிவ் காமிக்கவும் குரூரர் அக்ரூரர் அக்ரூரர் குரூரன் இல்லாதவன் அக்ரூரன் அதிகமான குரூரர்கள் இல்ல இருக்கிறவன் அப்படி இப்போ ரொம்ப ரொம்ப கூடியவனி இவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுண்டு சோகத்தில் கூட நமக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் நம்மோட உசுரை விட உசுரை பிரியமான உயிரை விட பிரியமான கண்ணனை வந்து கண்ணுக்கு எட்டாறு ரொம்ப தூரத்துக்கு கூண்டு போகிறானே அழிச்சின்னு போகிறானே இறக்கமே கொடுமை அக்ரூரன்னா கொடுமை அவன் அக்ரூரனா கொடுமை இல்லாதவன் ஆனையும் கொடுமை அற்றவனா இல்லையன் யாராக அவனுக்கு பேர் வச்சுன்னு அடடா இது தகாதவன் குரூர் ரொம்ப கொடியவன் ஆச்சும் இறக்கம் இந்த கண்ணன் கூட ரதத்தில் ஏறி உட்காண்டான அவனை தொடர்ந்து மற்றவர்களுடைய கஷ்டம் துயரம் துக்கம் சோக்கம் இதை நினைக்காத இந்த கோபர்கள் கூட நம்ம இந்த கோகுலத்தில் பிருந்தாவனத்து கோபர்களோட வண்டிகளை கூட்டிண்டு அவர்கள்லாம் அவசரப்படுறார்களே பெரியவர்களோட சும்மா இருக்கார்களே பெரியவர்கள்லாம் கோபர்களே அவரும் சும்மா இருக்கார்களே அவர்களுக்கு வந்து இந்த கோபிகள் விடையும் அந்த அளவு அந்த இது பிரேம பக்தி அந்த அது இல்லை இது வந்து வாத்சல்ய பக்தி அவர்களுக்கு அவர் சும்மா இருக்கார்களே தெய்வம் கூட இன்னைக்கு நமக்கு வந்து வேண்டாதர் செய்கிறதேன் அனுகூலமாக இல்லை இருக்க வேண்டாதர் செய்கிறதே நம்ம எல்லாரும் ஒன்னாசம் சேர்ந்து அந்த மாதவன் அந்த மாதவன் அந்த கிருஷ்ணன் கோ கோவிந்தனை போக விடாமல் தடுப்போம் ஒன்றா திருப்போம் மறியல் செய்வோம் மறியல் போராட்டம் செய்வோம் போகாதே போகாதே கண்ணாக போகாதேன்னு சொல்லுவோம் கிருஷ்ணனாக விட்டு அரக்ஷணம் கூட நம்மால் இருக்க முடியாதேன் பிரிஞ்சு இருக்க முடியாத நம்ம போகாத வேலையில் நம்ம கண்ணை நின்னு பிரித்து நமக்கு வேண்டாத வேலை போதாத வேலை நமக்கு அதாவது நமக்கு எல்லாம் பிரத்திகூலமாக இருக்கக்கூடிய போராத வேலை போராத வேலையில் நம்ம கண்ணன் டைம் நம்ம கலங்க வைக்கிறது தெய்வம் கூட நமக்கு இப்படி அந்நாயம் பண்ணுறது இந்த பெரியவர்கள் முதியவர்கள் வயசானவர்கள் அப்புறம் அந்த பந்துக்கள்லாம் என்ன செய்ய முடியும் பாவம் மாத்திய இப்படியா இருக்கேன் ஓபியர்களே கிருஷ்ணனுடைய அப்படிப்பட்ட மிகவும் ஆழ்ந்த ஸ்னேகம் பிரியம் அழகான அந்த புன் புன் சிரிப்பு பார்வையொன்றே போதுமே தான் புன் சிரிப்பு கேலியோட பேசக்கூடிய பேச்சுக்கள் அவனுடைய கனிந்த பார்வை அப்படிங்க அதாவது அடு கனிந்து மதுரமா பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பார்வை அது ஆதரவான ஒரு அணைச்சுக்கிறது ஆலிங்கனம் பண்றது இதெல்லாம் அந்த ராசலீலையில நம்ம பல அனுபவிச்சிருக்கோமே கிருஷ்ணானந்தத்தை அனுபவிச்சிருக்காங்க பிரேமானந்தத்தை அனுபவிச்சிருக்காங்க கிருஷ்ணானந்தம் பிரேமானந்தம் பிரம்மானந்தத்தை அனுப்ப அப்படிப்பட்ட பல ராசிகள்ல நடந்த கிருஷ்ண ராசலீலை இதெல்லாம் ஒரு கஷணம் மாதிரி போடுத்தேன் ஆனால் இந்த கிருஷ்ணன் இல்லாமல் வேதனையான இன்னமே நம்ம எப்படி ராத்திரிகளை கழிப்போம் நம்மளால் எப்படி இருக்க முடியும் கிருஷ்ணன் வந்து சாயந்தர வேலையில் இருந்த கோப்பர்கள்லாம் மாடு சு கோப்பர்களோட இந்த மாடுகளில் மேய்ச்சி திரும்ப வரபோதும் ப புடை சோழ பலராமனோட அந்த பசுக்களுடைய குழம்படியால் எழுப்பப்பட்ட அந்த தூசி அந்த கோதூளி அப்படியே முகத்தில் வந்து படிஞ்சு சுருள் சுருளாக இருக்கக்கூடிய கூந்தலோட முத்து முத்தாக வேர்வையோடு அழகு இருக்கேன் அந்த பார்வை நல்லாயிருக்கும் மாலையோட காட்டு புஷ்பங்களோட தொடுக்கப்பட்ட நம்ம வனமாலையோடு அப்படி தொங்கிட்டு இருக்கும் அழகாக இருக்கும் அந்த மாலையோட நடுவில் வந்து புல்லாங்குழல் வேறு வாசிச்சுன்னு வருவான்னு அது அப்படியே மயக்குமே அப்படி கோகுலத்தில் நுழைஞ்சு அவனுடைய அழகான மந்தஸ்பிடமான புன்சிரி கடைக்கண் பார்வையானோ நம்முடைய மனசை அப்படி போட்டு ஒரு சுண்டு சுண்டி இருத்துருவான் அப்போது அந்த மாதவன் இல்லாமல் கிருஷ்ணன் இல்லாமல் கோவிந்தன் கோபாலன் நாம் எப்படி இருப்போம் எப்படி இருப்போம் எப்படி இருப்போம் அப்படி கதறுகிறாரு மேலே பி சுகோ வாசாம் இந்த ஸ்லோகம்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அந்த பில்வமங்களாச்சாரியன் பில்வமங்கள சுவாமி லீலா சுக்கர் எழுபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் கோவிந்த தாமோதர ஸ்தோத்திரம் பண்ணார் இல்லையா அந்த ஸ்தோத் இதை வச்சு நான் பண்ணது ஸ்ரீசுகோ வாசா விரகாத்து கிருஷ்ணகீதமான விசிறலா மருதூஷ்மஸ்வரம்மோதர மாதவேதி தாமோதரா மாதவேதிச்சம்ணா விரகா விராத்துராஷம் ஜத்திய கிருஷ்ணவிஷா விசிருஜா மருதூஷ்மசுஸ்வரம்ந்தமோதர ீந்தீீீம் ரிட்டேச விச்சரிய அக்ரூராக கிருத்தமைத்ராதிக்கோரம் தீராமே வசந்தீன உதித்த சவித்திய அக்கூரச்சோயமை கோப்பமன் வசியந்த நந்தா சடையத்தன ஆயுன கும்பாசம் கோப்பமன் வசியந்த நந்தா சகடயத்தன ஆயு ஆயன கும்பாசம் கோப்பச்சரிக்கும் கிருஷ்ணம் அனுவியனுரஞ்சித பிரத்ததேகம் பகவத காட்சித்திப்ப அனுரஞ்சித பிரத்தேசம் பகவ காத்தி தாஸ்தபிய சுூத்தான் ஆய் தௌத்தகை தாஸ்தப்பீக் சுதத்தமாக சான்வைய மாச ஆயிதி தௌத்தகை பத்தியஞ்சாவது மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் சமஸ்கந்தம் பூர்வாரதம் முப்பத்தி ஒம்பது ரொம்ப இந்த முப்பத்தம்பதுக்கு அப்புறம் கண்ணன் திரும்பியே பார்க்க போகிறது இல்லை இந்த கோகுலத்துக்கும் அந்த அதுதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் அது பிரேமபூமி பிரேமபக்தி அங்கே வந்து பலராமன் திரும்பி வந்தார் ஒன்றும் பண்ண முடியாத வரேன் உத்தவன் மட்டும்தான் கண்ணன் அனுப்பிச்சாருங்க வேறு யாரையும் அந்த பிருந்தாவனத்திற்கு அனுப்பவே இல்லை ஞானிய பக்தியா பண்ண அந்த உத்தவன் யாரும் பக்கமே திரும்ப பார்க்காமட்ட ராதையினுடைய அனுகிரகம் கிடைச்சது ராதை பத்தினா இங்க பேசவே இல்லையா பாகுகத்தில் ஸ்ரீ சுகாஜம் எவம் புருவானுராபிரசம்யா கிருஷ்ணன் விஷக்ன விசலாம் ஸ்மசுஸ்வரம்ந்தமோதர மாதவேத்து விரம் பஜத்தியிருஷ்ணவிஷமா விசலா ருதூஷ்மசுஸ்வரம்ந்தமோதர மாதவேதி தாமோதரா மாதவேதி ஜீனமே ருதந்தீனிய கிரூரோமா கதமைதிக்கோரம் திரீமேவந்தீன உதித்த சவித்தரியா கிரோமாசைரம் தமன் வசிய நகடேத்தன ஆய் உபாயம் பூரி கும்பான் ஹோரசம் கோப்பமன் வசியந்த நந்தா சடேயு கும்பாசம் கோப்பசம் கிருஷ்ணமித்தம் பகவன காங்க கோப்பச்சரம் கிருஷ்ணம் அனுவிய அனுரஞ்சித பிரத்ததேஷம் பகவத கட்சித்தினாத்தரா தியதிர் வீட்சியம் ஸ்விரஸ்தான் பிரேமி ஆயாச்சம் இது தௌச்சகை முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் அவருடைய அந்த பிரேமப்தி பிரியமான அந்த ஏக பக்தி அந்த திடமான பக்தி அந்த நாயகா நாயக்கி பாவத்தில் இருந்த ஒரு திடமான ஒரு வேருண்டின பரமேகாந்த பக்தி அது அவர்களுக்கு சமம் வே அவர்களுக்கு தான் அந்த ராதையும் அந்த பக்தி அவர்களுக்கு ஏன்னா கண்ணனே சொல்லியாச்சு என்னால் அவங்களுடைய பக்திக்கு ஒரு ஈடே பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நான் உங்களுக்கு என்னும் பண்ண முடியாது கடன் பட்டனாக இருக்கேன் இப்படி ஒத்தருக்கு ஒத்தரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே சொன்ன இல்லையா பன்னெண்டு ஸ்லோகங்களால அவர்கள் வந்து இந்த விரகத்தை பாடினார்கள் விரக கீதமா இருந்தது கிருஷ்ணனுடைய பிரிவால வருத்தப்படுகிறார்கள் விரகம் பிரி வரப்பருது கிருஷ்ணன் டையே லைத்த மனசு கொண்டார் கிருஷ்ணன் டையே லைத்த மனசு மன்மனாபத் பக்தோ மத்தியாஜி குரு வித்யானே பிரியோசமி உபதேசம் பண்றார் அர்ஜுனனுக்கு இன்னும் இவர்களுக்கு தானாகவே அது லைத்திருந்தது அப்படிப்பட்ட கோகுரத்ரிகள்லாம் வெட்கத்தை விட்டு இதை வெளி மனுஷன் அந்த புருஷன் அக்ரூரன் உற்சா உச்சை ஸ்வரத்திரன் ரொம்ப உறக்க குரல்ல கோவிந்தா தாமோதரா மாதவான் கரகினால் கிருஷ்ணார்புணம்